நாட்டை நை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில ராகி ரவா தோசை ராகி ஒரு கப் அரிசி மாவு அரை கப் ரவை அரை கப் உப்பு ருசிக்கேற்ப புளித்தமோர் ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் கருவேப்பிளை சிறிது அளவு பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லி சிறிது அளவு செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுல்ல ராகி அரிசி மாவு ரவை எல்லாத்தையும் ஒன்னா கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு அது தேவையான அளவு உப்பு கலந்துடலாம் உப்பு கலந்துட்டு மோர் புளிச்ச மோரா இருந்தா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஓரினா போறோம் புளிச்ச மோர் கலந்துருவோம் கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு கலந்துக்கலாம் மாவு வந்து தின்னா இருக்கணும் திக்கா இருக்க கூட நல்லா தின்னா மாவு அந்த பேட்டர் தின்னா இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு சிக்கேற்ற மாதிரி கலந்து வச்சிருவோம் நல்லா கலந்துட்டு இந்த புளிச்ச மோராக இருந்தா பிப்டீன் மினிட்ஸ்லயே நம்ம சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் இல்ல டூ அவர்ஸ் ஊற வைக்கணும் இந்த மாவு ஊறட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம தாளிச்சு இந்த மாவுல கொட்டிக்கலாம் ஸ்டவ் பைச்சிடுவோம் வச்சுட்டு மணல் காய்ச்சதும் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடுவோம் கடுகு புரிஞ்சதும் உளுத்த மருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுத்த மருப்பு மிளகு போட்டுடுவோம் மிளகு புரிஞ்சதும் சீரகம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி துருவல் போட்டு நல்லா ராசமல் போக வதக்கிடுவோம் இஞ்சி துருவல் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லயே பெருங்காயத்தூள் வந்து புரிஞ்சுக்கும் நல்லா கலந்துட்டு தாளிச்சதை எடுத்து அந்த மாவுல கொட்டி நல்லா கலந்துப்போம் கொத்தமல்லி தாழி ஃபைனா சாப் பண்ணி பச்சாவே அந்த மாவுல கலந்துக்கலாம் நம்ம மிளகு வேண்டாம்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் இதுல கலந்துக்கலாம் அது மாதிரி வெங்காயம் வேணுன்றவங்க கூட பச்சாவே வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் அதுல மாவுல கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து அடியில மாவு நின்னுக்கும் கேட்டியா அதனால நல்லா நம்ம கலந்து விட்டுடணும் கலந்து சாப்பாத்தி வச்சுக்கலாம் தேவா வச்சுடுவோம் தேவா காஞ்சதும் இந்த மாவை எடுத்து தின்னா நல்லா மெல்லிசா சுட்டிடணும் மெல்லிசா ஊத்திட்டு மூடி போட்டு வேக வச்சும் எடுக்கலாம் இல்ல அப்படியே வேக வச்சு கூட நீங்க வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்தி ராகி ரவா தோசை தயார் எம்மியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே சந்திப்போம்